வணக்கம் நெற்றினியின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்திச்சேவை டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் உயிருடன் இருப்பவர்களுக்கு கட் அவுட் வைக்கக்கூடாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு நீதிமன்ற அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது ஆர் நகர் தேர்தல் பணியில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அரசு ஊழியர்கள் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து விவசாயத்துக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி புலிகள் வேட்டையாடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடல் சீற்றம் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் ஐந்தாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது உதகை அருகே பந்திப்பூரில் உள்ள கோபாலசாமி கோவிலில் தினமும் காட்டு ஒன்று வந்து வழிபாடு நடத்தி செல்வது மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் பாகிஸ்தான் சிறையில் உள்ள குல்பூசன் சந்திக்க அவரது குடும்பத்துக்கு பாகிஸ்தான் அரசு அனுமதி அளித்துள்ளது இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை நாளை டெல்லியில் நடைபெறவுள்ளது கேரள மாநில அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக அம்மாநில டிஜிபி ஜேக்கப் தாமஸ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பீகாரில் உள்ள ரயில் நிலையம் ஒன்றில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் இரண்டு பேர் கடத்திச் செல்லப்பட்டனர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தற்காலிக தலைவராக திரு யூ டி சால்வி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்தமான் அருகே புதிய புயல் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு அறிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சிலி நாட்டில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகளில் ஐந்து புள்ளிகளாக பதிவானது உலகின் ராணுவ பலம் மிக்க நாடுகளில் இந்தியா முக்கியமானது எனவும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை பராமரிப்பதில் இந்தியாவின் தலைமை பண்பை அமெரிக்கா ஆதரிக்கும் எனவும் அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெருசலம் அங்கீகாரத்தை திரும்பப் பெற ஐ நா சபையில் எகிப்து நாடு கொண்டு வந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரம் மூலம் நிராகரித்தது கத்தார் நாட்டு எல்லையை சவுதி அரேபியா நிரந்தரமாக மூடியுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் பிரான்ஸ் நாட்டில் எரிவாயு மற்றும் எண்ணெய் உற்பத்தி முற்றிலும் நிறுத்தப்படுவதற்கான சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது வெளிநாடுகளில் வசிப்போரில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது சுமார் ஒன்று புள்ளி கோடி இந்தியர்கள் வெளிநாடுகளில் வசிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வணிகச் செய்திகள் இந்தியாவில் உள்ள பதினைந்து மாநிலங்களில் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஹோண்டா நிறுவனம் இருசக்கர வாகன விற்பனையில் முதலிடத்தில் உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது ஆன்லைன் உணவு விற்பனை நிறுவனமான புட் பாண்டா இந்தியாவை கைப்பற்றப்போவதாக ஓலா நிறுவனம் அறிவித்துள்ளது வாடிக்கையாளன்னுமதியை பெல் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கிக் கணக்கு தொடங்கிய விவகாரத்தில் ஏர்டெல் நிறுவனம் இரண்டரை கோடி ரூபாயை இடைக்கால அபராதமாக செலுத்தியுள்ளது அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வைத்துள்ள பெரும்பான்மை பங்குகளை தனியாருக்கு விற்பதன் மூலம் இறக்குமதி செலவை இருபத்தி குறைக்க முடியும் என வேதாந்தா நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சார்ஜாவில் நடைபெற்ற டி கிரிக்கெட் போட்டி தொடரில் பஞ்சாப் லெஜெண்ட்ஸ் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கேரளா கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கான லாலிகா கால்பந்து தொடரின் சிறந்த வீரராக மெஸ்ஸி அறிவிக்கப்பட்டுள்ளார் பதினைந்து வயதுக்கு தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்திய அணி நேபாளத்தை பத்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது உலக பேட்மிண்டன் சங்கம் வெளியிட்டுள்ளார் பதினெட்டாம் ஆண்டுக்கான அட்டவணை கடினமாக உள்ளதாக இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் கருத்து தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் பாடலாசிரியர் ப விஜய் கதை எழுதி இயக்கி கதாநாயகனாக நடிக்கும் புதுப்படம் படம் ஆருத்ரா இப்படத்துக்கு வித்யாசாகர் இசையமைக்கிறார் அனுஷ்கா நடிப்பில் தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளில் உருவாகியுள்ள படம் பாக்மதி இப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது சூர்யா நடித்துள்ள தானா சேந்த கூட்டம் படத்தின் டப்பிங் வேலைகள் முடிவடைந்துள்ளன விஸ்வரூபம் இரண்டு சபாஷ் நாயுடு ஆகிய படங்களை முடித்துவிட்டு கமல் அரசியலுக்கு வரலாம் என கருதப்படுகிறது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன செய்திகள் உள்ளிட்ட தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றினை டாட் ஓ ஆர் ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்